நூற்றி முப்பத்தி எட்டு அளவுக்கு உறங்கிய பின்பு எழுந்து எனது சிறிய தாயார் மைமோனா ரதியுல்லாஹா அவர்களின் வீட்டில் ஓர் இரவு தங்கியிருந்தேன் நபி செல்லம்பாகும் அணிகம் அவர்கள் அந்த இரவின் ஆரம்பத்திலேயே எழுந்து விட்டார்கள் பின்னர் படுத்துவிட்டு இரவின் சிறு பகுதியானதும் மீண்டும் எழுந்து தொங்க விடப்பட்டிருந்த ஒரு பழைய தோல் துருத்தியில் இருந்து தண்ணீர் எடுத்து சுருக்கமாக ஒலு செய்து கொண்டார்கள் பிறகு தொழுவதற்கு நின்று நானும் அவர்கள் ஒலு செய்த மாதிரி சுருக்கமாக ஒழு செய்துவிட்டு நபிசல்லாகும் அலை இன்ப செல்லம் அவர்களின் அருகே வந்து அவர்களின் இடது பக்கத்தில் நின்று உடனே நபி சொல்லாகும் அலை என்பல்லம் அவர்கள் என்னை திருப்பி அவர்களின் வலது நிற்கும்படி செய்து கொண்டார்கள் பின்னர் அவர்கள் எவ்வளவு தொட வேண்டும் என்று அல்லாஹ நாடி இருந்தாலும் தொழுதுவிட்டு மீண்டும் ஒரு கழித்து படுத்துனார்கள் கூட்டு தொழுகைக்கு அழைப்பவர் வந்து தொழுகைக்காக அவர்களை அடைத்தார் உடனே எழுந்து அவருடன் சுபு தொழுகைக்கு போய் மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் ஆனால் அவர்கள் திரும்ப ஒழு செய்யவில்லை இந்த ஹதீசை அறிவிப்பவர்களில் ஒருவரான அம்ரு என்பவர் சுருக்கமாக ஒலு என்பதோடு குறைவாக என்ற வார்த்தையையும் சேர்த்து கூறினார் அம்ரி என்பவரிடம் சிலர் அல்லாஹுவின் தூதருடைய கண்கள் தான் உறங்கும் அவர்களின் உள்ளம் உறங்காது என்று கூறுகிறார்களே அது உண்மையா என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு நபிமார்களின் கனவு இறைவனிடமிருந்து வரும் செய்தியான வகிக்கு சமமாகும் என்று உபைதுபின் உமைர் கூற தாம் கேட்டிருப்பதாகவும் அதற்கு சான்றாக உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக என் உறக்கத்தில் கனவு கண்டேன் என்ற முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி இரண்டாவது இறை வசனத்தை அவர்கள் ஓதி காட்டியதாகவும் சுபியான் அவர்கள் கூறுகிறார்கள்